மேவ மாத பித்தமேவ் சாா த்தமே யமே மேவேவ நமோ விதையயோ வம்சரிஷிபோ மோ நமோ குருபியோபர பிரோம்மாஹமச்சிதானிணே நமோ வேதாந்த குரவே புணே கிருஷ்ணாயலோக்கேஜாஸே முனி சகசிரமூர் புருஷோத்தம சேற்றன பகசிரம் பிரசியத்தை ஜன்மஜராமவீயானவி மசுக்ஷாஸ்மிருத்தீர் இமஸமீயாசமன்விமசுஸ்ஸீ <musicians> விஷ்ணு சகசிரநாம ஸ்தோத்திரத்தினுடைய பலஸ்ருதியை படித்து கொண்டிருக்கோம் இது நூற்றி முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் இந்த கோரக்பூர் புக்கில் சங்கரபாஷ்யத்தோட கூடினத்தில் இமம் ஸ்தவம் அதியானஹா இந்த ஸ்தோத்திரத்தை எவன் ஜபிக்கிறானோ பாராயணம் பண்ணுகிறானோ எப்படி பண்ணணும் ஸ்ரத்தாபக்தி சமன்வித அதியான ஸ்ரத்தையோட அதாவது இது வந்து ஜென்மாவில் இதை பண்ணணும் அகம் ஜீவோஸ்மி அப்படிங்கிறது ஸ்ரத்த புனர்ஜென்மா இல்லாமல் இருக்கணும் கிஞ்சப்பன் முச்சத்தே ஜந்துகு ஜென்ம சம்சாரபந்தனாத் சம்சாரபந்தத்திலிருந்து நீங்கணுங்கிறதுக்காக ஜீவாத்ம புத்தியோட பரமாத்மாவை ஸ்தோத்திரம் பண்ணணும் ஆக ஸ்ரத்தையோடு பண்ணணும் இது வந்து பலனை கொடுக்கும் எனக்கு சர்வ எல்லாத்தையும் வாழ்க்கைக்கு தேவையானதை இகலோக சுகத்தை கொடுக்கும் பரலோக சுகத்தை கொடுக்கும் மோக்ஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விற்பிக்கு பேர் தான் ஸ்ரத்தா இந்த இடத்துல ஆஸ்திக புத்தி தேக வத்திரிக்த ஆத்மா அஸ்தி ஜகத்து நியந்தா ஜகத்காரணா அஸ்தி அவரை குறித்து பீஷ்மர் சொன்ன ஸ்தோத்திரம் இதுக்கு நிறைய சக்தி இருக்குது பலம் இருக்குது இது நிச்சயமாக எனக்கு அதோடய பலன் கிடைக்கும் அப்படிங்கிற புத்தியோட பாராயணம் பண்ணணும் பக்தியோடு பண்ணணும் இறைவன் மேலே பேர் அன்போடு பண்ணணும் ஆக பக்தியோட அன்போடு பண்ணணும் பகவானிடத்தில் முழுமையான ஒரு பூர்ணமான அன்பு அவர் என்னை அம்மா மாதிரி என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற அந்த பாவம் வேணும் சமன்வித்தா சம்மக்கு அன்வித்தா ஏற்கனவே பார்த்தோம் இது நல்லா பூர்ணமாக இருக்கணும் அறவுறையாக இருக்கக்கூடாது ஸ்ரத்தையும் பக்தியும் பூர்ணமாக இருக்கணும் அந்த எண்ண அப்படி இருந்து படித்தா அப்படின்னு அரிசம் ஸ்ரத்தாபக்தி சமன்வித்தா புருஷா இமம் ஸ்தவம் அதீயானஹா யாதொரு மனிதன் ஸ்ரத்தாபக்தி நன்கு ஸ்ரத்தா பக்தியோடு கூடினவனாய் இந்த ஸ்தோத்திரத்தை நன்றாக ஜபம் செய்கிறானோ அவனுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னா சா ஆத்மசுகாந்தி ஸ்ரீதிருதி ஸ்மிருதி கீர்த்தி பிஹி யுஜ்யேத்த அவன் அதோட சேருவான் யுஜியேத்த அவனுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னா ஆத்ம சுகம் ஆத்ம சுகம்னா மனஷாந்தி மனசில் ஷாந்தி மனசில் ஆனந்தம் ஒரு உற்சாகம் ஒரு கஷாந்தி ஷாந்தின்னா துக்கத்தை சகிச்சுக்கிற சக்தி வரும் ஆஹ் காந்திஹி பொறுமை ஸ்ரீகி செல்வம் அப்புறம் ஸ்மிருதிஹி ஸ்மிருதிஹின்னா நல்ல நினைவாற்றல் சாஸ்திரம் எப்பவும் ஞாபகத்தில் இருக்கணும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஞாபகத்தில் இருக்கக்கூடாது அனாவசியமான விஷயங்கள்லாம் ஞாபகத்தில் இருந்தால் அது பார்ப்போம் விஷயம் எது ஓணமோ எது எனக்கும் லோகத்துக்கும் க்ஷேமோ அந்த மாதிரி எண்ணங்கள் தான் ஞாபகத்தில் இருக்கணும் அப்படிப்பட்ட ஸ்மிருதி என்ன வேதத்திலே பார்க்குறோமே சனோ தேவ சுபயாஸ்மிருத்தியா சயுனக்து வேதம் அழகா சொல் யோ தேவானாம் பிரதமம் புரஸ்தாத் விஸ்வாதியோ ருத்ரோ மகர்ஷி ஹிரண்யர்பம் பசாஜமானகும் சனோ தேவயாஸ்மிருத்தியாயுனக்து அதெல்லாம் படிச்சுட்டோம் அணோரணியான் மகன மகாநாயத்து கிளாஸில் படிச்சிருக்கோம் சா தேவா நகையாஸ்மிருத்தியாசயுனக்து நல்ல பிரார்த்தனை இது யோ தேவானாம் பிரதமம் புரஸ்தாத் விஸ்வாதியோ ருதிரோ மகர்ஷி எந்த பகவான் இந்த சிருஷ்டியில் முதல்ல அனுகிரகம் பண்ணுறாரோ ஹிரண்யர்பம் பசியத்தை அவர்கள்தான் ஹிரண்யர்பனை பார்த்தார்களாம் யோ தேவானாம் பிரதமம் புரஸ்தாத் தேவானாம் பிரதமா தேவர்களுக்கெல்லாம் பிரதமன் யாருன்னா ஹிரண்யர்பன் புரஸ்தாத் விஸ்வாதியோ ருத்ரா மகர்ஷி ருத்ரா மகர்ஷி ஹிரண்யர்பம் பசியத்தை ஹிரண்யகர்பனை பார்த்துருக்கிறார்கள் அது ஏற்கனவே படிச்சுட்டோம் நம்ம மகாநாராயணபுருஷத்தில் சனோ தேவ சுபயா ஸ்மிருத்தியா சயுனக்து அந்த தேவன் என்ன சுப ஸ்மிருதியில் இணைச்சி வைக்கட்டும் அசுப ஸ்மிருதியில் வாண்டாம் என்னுடைய தேவையில்லாத நினைவெல்லாம் எனக்கு வர வேண்டாம் உயர்ந்த மேலான நினைவோடு என்னை இணைத்து வைப்பானாக என்ன அழகான பிரார்த்தனை பாருங்கள் அஹ சனோ தேவ சுபயா ஸ்மிருத்தியா நல்ல பிரார்த்தனை சுபயா ஸ்மிருத்தியாக சம்யுனக்து சுபமான ஸ்மிருதியோட என்னை சேர்த்து வைக்கட்டும் யுனக்து சம்யுனக்து நன்னாக சேர்த்து வைக்கட்டும் ஆகவே ஸ்மிருதிஹி திருத்திகின்னா உறுதி அதாவது ஸ்திரதா காரிய இதில் இருக்கிறது திருதி கிருஷ்ணரே கீதையில் வந்து சாத்விகி திருதி ராஜசீ திருதி தாமசி திருத்திகின்னு மூணில் சொல்கிறார் அதாவது எப்போது வேதாந்தம் படிக்கிறதுலேயே திருத்தியாக இருக்கிறவன் சாத்திகி திருத்திங்கிறார் எப்போ பார்த்தாலும் அர்த்த காமத்திலேயே தர்மார்த்த காமம்னு விட்டார் திருத்தியா யயா தாரயத்தே திருத்தியா யாரயத்தே இல்லை யயா திருத்தியா தர்மா யயாத்து திருத்தியா தர்மார்த்தான் அதை வந்து சொல்லுவார் राजसी धारयते योगेना ஜசீதி த்தாரயத்தை மனப்பிரணேந்திரிக்கிரோனிணியிருத்தீய்மான் அப்படி வர தர்ம காமார்த்த அர்த்த காமம் தர்மத்தை விடமாட்டேங்கிறவன் ராஜசீ திருத்தியான் வேதாந்தத்துக்கு வந்தால் தான் சாத்விகீ திருத்திங்கிறார் பரமபுருஷார்த்தமான மோட்சத்துக்குத்தான் லட்சியம் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கிறவன் சாத்விகீ திருத்திங்கிறார் தர்ம காமார்த்தத்தை விடமாட்டேன்னு பிடிச்சின்னு இருக்கானே அவனை வந்து ராஜசீ திருத்திங்கிறார் அப்புறம் வந்து தூக்கத்தை விடமாட்டேன் சோம்பேறித்தனத்தை விடமாட்டேன் நித்ராலாசிய நி நித்ரையை விடமாட்டேன் ஏயா ஸ்வப்னம் பயம் சோகம் விஷாதம் மதமே வச்ச அதெல்லாம் விடமாட்டேன் அப்படின்னு பிடிச்சி வச்சுட்டுருக்கான் அதனால் அதெல்லாம் ராஜசி தாமசீ திருதி சரி இங்கே பார்ப்போம் ஸ்மிருதி கீர்த்திபிஹி யுஜியேத்த எல்லாத்தையும் சேர்த்துட்டார் சமஸ்ததம் ஆத்ம சுகக்ஷாந்தி ஸ்ரீ திருதி ஸ்மிருதி கீர்த்திபிஹி சா யுஜியேத்த யா புருஷாக நம்ம சப்ளை பண்ணிக்கணும் யா புருஷா ஸ்ராபக்திசமன்விசன் இமம் ஸ்தவம் அதியான சா ஆத்மசுகாந்திஸ்ரீதிருதிஸ்மிருத்திகீர்த்திபி யுஜியேத்த அதோட சேந்துடுவான் அப்படின்னா என்ன அர்த்தம் அதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும் மனசில் அமைதி மனசில் உத்சாகம் ஆனந்தம் பொறுமை உயர்ந்த உறுதி சிறந்த நினைவு உயர்ந்த புகழ் இத்தனையோடு அவன் சேர்ந்துடுவான் அப்படிங்கிறார் ஆக விஷ்ணு சாஸ்திரநாமத்தினுடைய உயர்ந்த பலன்களையெல்லாம் சொல்கிறார் ஆதிசங்கரருடைய உரை இங்கே வருகிறது பக்திமான் இத்தியாதினா பக்தி மதா சுச்சேகே சததமுத்தியுக்த एकाग्रचित्तस्य ஏகிரச்சித்தியோ விஷி அதினவிசேஷம் தசய ஆகி பஜன்தாத் ஆமன சுகம் ஆகம் தின ஷா க்ஷாத்தியாதிபிஷ யுஜியத்தே பக்திமான் இத்தியாதினா பக்திமான்ங்கிறது நூற்றி இருபத்தஞ்சாவது ஸ்லோகம் நூற்றி இருபத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் இருந்து இந்த நூற்றி முப்பத்திரெண்டாவது ஸ்லோகம் வரைக்கும் மூணு மூணு மூணு ஆறு ஏழு எட்டு ஸ்லோகங்கள் இந்த எட்டு ஸ்லோகங்களில் பலஸ்ருதி சொல்லப்பட்டிருக்கு பலன் உபதேசிக்கப்பட்டிருக்கு அதனால் பக்திமான் இத்தியாதினா பக்திமத்துச்சே ஏன்னா அங்கே சுச்சிஹின்னு சொல்லியிருக்கு பக்திமான்யோத்யுச்சிஸ்தால சுச்சே சததமுத்தியுக்த சதா அப்படிங்கிறதுனால சததமுக்தேகிரச்சித்த ஒரே மனசோடு இருக்கான் ஸ்ராலாலோஹோ ஸ்ரத்தையுடையவனுக்கு விசிஷ்ட அதிகாரினா விசிஷ்ட அதிகாரினா அதாவது இதெல்லாம் சே இந்த விசிஷ்டம்னா இதோட சேர்ந்தன்னு அர்த்தம் அதிகாரின்னா இந்த இடத்துல குவாலிஃபிகேஷன் தகுதினு அர்த்தம் விசிஷ்ட அதிகாரினா இந்த தகுதிகளை உடையவன் இந்த சிறந்த தகுதிகளை உடையவன் அதாவது பக்திமானாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் எப்போ இதிலேயே ஈடுபாட்டோடு இருக்கணும் அது அந்த ஈடுபாட்டோடு இருக்கிறதுனால ஏகாகிர சித்தம் அப்படிப்பட்ட ஸ்ரத்தையை உடையவனுக்கு இந்த விசிஷ் இந்த சிறந்த குணங்களையெல்லாம் அதிக தகுதியை உடையவனுக்கு பல விசேஷம் தரிசகத்தி இந்த ஜபத்து இந்த குணங்களோட பாராயணம் பண்ணணும் இந்த குணங்களை வளர்த்திக்கிறதுக்காக பாராயணம் பண்ணணும் பாராயணங்கிறேன் ஜபங்கிறேன் எல்லாம் ஒன்று இந்த குணங்களை வளர்த்திக்கிறதுக்காக பாராயணம் பண்ணணும் இந்த குணங்களோடு பாராயணம் பண்ணணும் ஆக இந்த குணங்கள்லாம் வரணும்னா இந்த பாராயணம் பண்ணணும் இந்த குணங்கள் வந்ததுக்கப்புறமும் படிக்கணும் அப்படி படித்தா எப்போவுமே நமக்கு ஒரு அதிருஷ்ட சக்தி நமக்கு நல்ல தர்ம மார்க்கத்திலேயே நம்மளை கொண்டு போயின்னு இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் ஸ்ரத்தாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் ஆஸ்திக்ய புத்தி ஆஸ்திக்ய புத்திகினா என்ன அர்த்தம் உடம்புக்கு வேறாக ஜீவாத்மா இருக்கார் ஜகத்துக்கு காரணமாக காரணபூதமாக ஈஸ்வரன் இருக்கார் ஈஸ்வரன் கர்மபல புண்ணியம் சத்தியம் பாபம் சத்தியம் சொர்க்க நரகம் உண்மை புனர்ஜன்மா இருக்குது பந்தம் சத்தியம் மோக்ஷம் சத்தியம் அதெல்லாம் துவைத சித்தாந்தம் அத்வைத சித்தாந்தத்தில் பந்தம் மிச்சியா ஆனால் வவஹாரத்தில் இந்த புத்தி இருந்தால் தான் அத்வைதான பிரயோஜனம் ஆக என்னால் தர்மசாஸ்திரம் சத்தியம் ஈஸ்வரன் சத்தியம் வேதங்கள்லாம் உண்மை வேதம் பொய் சொல்லல ஆ ஷாஸ்திர குரு வாக்கிய சத்யபுத்தி அவதாரணா சாஸ்ரா கட்சிதா சத்ய எயா வஸ்தூபலே ஆதேங்கிறது இருக்கணும் அப்புறம் பக்திஹினர்த்தம் பஜனம் பஜனம்னா பூஜை பண்ணுறது அன்பை வெளிப்படுத்துறதுன்னு அர்த்தம் நம்ம அன்பை எப்படி வெளிப்படுத்தணும் அந்த பகவானுக்கு அலங்காரம் பண்ணுறது ஆசையாக விளக்கை ஏற்றி வைக்கிறது பூஜை பண்ணுறது அதெல்லாம் இந்த இந்த அன்பை வெளிப்படுத்துகிற காரியம் பஜனம் தாத்பரிய அது பர ததேவ பா ததேவ பரகா தா தராக அதோடய பாவகா தத்பரஸ்ய பாவகா தாத்பரியம் ஆனால் தாற்பயம்னா பர அதனுடைய சித்தாந்தத்தையும் சொல்கிறது உண்டு சாஸ்திரத்தோட பரம தாற்பயம் என்ன அப்படின்னா அதுக்கு அதுதான் லட்சியம் பிரம்மசத்தியம்னு சொல்கிறத்துல தான் லட்சியங்கிறது தாத்பரியம் அது இந்த இடத்துல பஜனம் தாற்பயம்னா என்ன அர்த்தம் அன்பை வெளிப்படுப்ப தன்மை ஆத்மநகா சுகம் ஒன்று சின்ன சின்ன அர்த்தம் சொல்கிறார் ஸ்ரத்தா சொன்னால் ஆஸ்திக்ய புத்தி பக்திஹின்னு சொன்னால் பஜனம் தாத்பரியம் பஜனந்தான் தாத்பரியம் ஆத்மனா சுகம் ஆத்ம சுகம் ஆத்மனா சுகம்னா என்ன ஆத்மாவத்தின ஞானத்தினால் ஏற்படுற அந்தகரணு இது பகவான் சொல்கிறார் இல்லையா ஆத்ம புத்தி பிரசாதஜம் சுகம் சாத்விகம் சுகம் சாத்விக சுகம் என்னது ஆத்ம ஜானத்தினால் ஏற்படுற மனசுத்தினால் உண்டாகிற ஒரு சுகம் அபியாசிரமத்தேயாந்தி எத்ததிரே விஷமிவ பரிணாமே மூத்தோபமம் துகம் சாத்விக்கம் பிரோக் ஆத்முத்தி பிரசாதஜம் ஆத்மத்தின்னு சொன்னால் ஜீவாத்மாவை பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறதுனால ஏற்படுற சுகம் அப்படி போடணும் ஏன்னு கேட்டால் ஜீவாத்ம ஜானத்தினால் என்ன சுகம் வரும் அஹம் ஜீவோஸ்மி அஹம் ஜீவாத்மா அஸ்மி அந்த ஆத்ம ஜானம் வேறு இப்போ ஆத்மஜானம்னா என்னென்ன ஆத்மா பிரம்ம இது ஜானம் ஆத்மஜானம் அயம் அஹம் ஜீவா வஸ்துதான் நீவ அகம் பிரம்மைவ அப்படிங்கிற ஜானத்தினால் ஏற்படுற சுகம் ஏன்னா இந்த ஆத்மஜானங்கிறத அத்வைத சித்தாந்தத்தில் கவனமாக சொல்லணும் ஆத்மஜானம்னா ஜீவாத்ம ஜானம்னு ஒன்று ஜீவாத்ம ஜானத்தினால் என்ன ஞானம் ஜீவாத்மா என்னது சம்சாரியா அசம்சாரியான்னா ஜீவாத்மா சம்சாரி பரமாத்மா அசம்சாரி அப்போ நான் மோட்சமாக மோக்ஷத்தில் மோக்ஷத்தை உணரணும்னா என்ன பண்ணணும்னா என்னுடைய ஜீவாத்ம புத்தியை விட்டுட்டு பரமாத்மாவை என்னை ஓனப் பண்ணிக்கணும் அதுதான் ட்ரூ ஜீவாத்மா கல்பித்தம் ஜீவேஷான ஜகத் விசேஷரகிதம் அப்படின்னு சேஷம்மையா கல்பித்தம் ஆகையினால இந்த ஆத்மனா சுகம் ஆத்ம சுகங்கிறதுக்கு இப்படி கொஞ்சம் அர்த்தம்னு சொன்னேன் அவ்வளோதான் ஆக பரமாத்ம ஜான சுகம் அப்படிலாம் போட்டுக்கலாம் இல்லை ஆத்மாவே சுகம் ஆத்ம சுகம் ஆத்மனஹா சுகம்னா என்ன அர்த்தம் ஆத்மாவினுடைய சுகம் அப்படின்னு ஆத்மாவினுடைய சுகம்னா என்ன ஆத்மா வேறு சுகம் வேறு சுகசாதனம் வேறு சுகம் வேறு எனக்கு பணம் சுகத்தை கொடுக்கறது தங்கம் சுகத்தை கொடுக்கறது ஆபரணம் சுகத்தை கொடுக்கறது அப்படின்னு அது துவைத்தம் தியானம் பண்ணினா எனக்கு சுகம் கிடைக்கிறது அப்படின்னா அங்கேயும் துவைத்தந்தான் இங்கே ஆத்மனக சுகம் ஆத்ம சுகம்னு சொன்னால் ஆத்மாவினுடைய இந்த ராகுவின் தலையும் ராகுன்னாலே தலை தான் ரோ ராகுவின் தலை அப்படின்னா என்ன அர்த்தம் ராகு என்ற சொல்லுக்கே தலைன்னு தான் அர்த்தம் பாம்பு தலை பாம்பு தலையோ பாம்பு உடம்பு கேதுவுக்கு தான் பாம்பு தலை அதில் பொதுவாக வழக்கம் சொல்கிறது ராகோ சிரவத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா உண்மையிலேயே அங்கே ஷஷ்டி விபக்தி சம்பந்தம் எல்லாம் கிடையாதப்பா அதுவே அதை தான் அப்படி சொல்கிறது என்னோட ஆத்மான்னா நானே ஆத்மா என்ன என்னோட ஆத்மா மை சோல்னா மை சோலெல்லாம் கிடையாதுப்பா சோல் ஈஸ் மை செல்ஃப் அது மாதிரி ஆஹ் ஆத்மனஹா சுகம்னு சொன்னால் ஆத்மாவினுடைய சுகஸ்வரூபம் உள்ளத்தில் புலப்படுறது ரிஃப்ளெக்டட் ஆனந்தா அதாவது ஸ்வரூபானந்தம் வந்து ஸ்வரூபானந்த ஜானத்தினால ஏற்படுற குவட்டிடியூட் மனசில் ட்ராங்குலிட்டி அதனால் ரிஃப்ளெக்டாக ஆத்மாவோட ஆனந்தம் ரிஃப்ளெக்டட் ஆனந்தம் தான் அது ஆனந்த பிரதிபிம்பாசம் அப்படின்னு சொல்லுவோம் அதில் ஆத்மனஹா சுகம் தேனச்ச அதுனால அது மாத்திரமில்லை க்ஷாந்தியாதிபிஷ்ட யுஜியத்தே அதோட கூட தேனச்சேன்னா அது கூட காந்தியாதிபிகி போட்டார் இல்லையா க்ஷாந்தி முதலானவைகளோடு இணைகிறான் அவ்வளோதான் பலன்லாம் சொல்லியாச்சு அது மாத்திரமில்லை இனி அடுத்து சொல்கிறார் நக்ரோதோ நஜமாரியம் நக்ரோதோ நஜமாரியம் நலோபோனாசுபாமதிஹி புருஷோத்தமே நோதோனா நோபோ நாதிப்புணியம் புருஷோத்தம ஷியம் நோதனமி நேர சமத்தையும் கிரோதய மாத்சரிய மாத்சரிய நபவீ இத்தியர்த்த கிரோதாக நபதி கோபம் வராது பொறாம வராது லோப புத்தி இருக்காது எல்லாத்தையும் நானே வச்சுக்கணும் இன்னொருத்தனோடதான் எனக்கு வந்துடணும் இந்த லோப புத்திக்கு பேர் என்னென்னா எங்கிட்ட இருக்கிறத நான் யாரும் கொடுக்க மாட்டேன் இன்னொருத்தன்கிட்ட இருக்கிறதும் எனக்கு வந்துடணும் அதுக்கு பேர் என்னது என்னது உண்ணதும் என்னது அதுதான் அதுக்கு பேர் தான் லோபஹான்னு பேர் லோபகா அசுபாமத்திஹி எங்கள் ஏற்கனவே பார்த்தோம் ஸ்மிருதிஹின்னு சொன்னோம் அசுபாமத்திஹி அசுபாமத்திகின்னா எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் இவன் நல்லவன் இல்லை அப்படிங்கிற ஒரு புத்தி அப்படி சில பேருக்கு இருக்கு என்னை தவிர இவனும் நல்லவனே கிடையாது அப்படி ஒரு பகவானே விட்டால் கூட நல்லவன் விளாண்டுவான் அப்படி சொல்லிடுவோம் எங்கேயுமே நெகட்டிவ் அதான் நான் சொன்னேன்னே நெகட்டிவ் தாட்டுக்கு தான் சு அசுபாமத்தி அது வராது எங்கேயுமே பாசிட்டிவாக தான் பார்ப்போம் தர்மராஜா பார்த்த மாதிரி துரியோதனை பார்த்த மாதிரி சொல்கிறாரு இல்லையா அதாவது உலகத்தில் கெட்டவன் இருக்கானா பார்த்துட்டு நல்லவன் இருக்கானா பார்த்துட்டுவான்னா தர்மராஜா சொல்கிறார் எல்லார்ட்டையும் எங்கேயோ ஒரு இடத்துல நல்ல குணம் இருக்குங்கிறார் துரியோதனன் சொல்கிறான் எல்லாரும் கெட்டவன்தாங்கிறான் அதனால் நீ கண்ணாடி போட்டு பார்த்துக்கிறத பொறுத்து இருக்குது எந்த பச்சை கண்ணாடி போட்டால் பச்சையாக தெரியும் சகப்பாக போட்டால் சகப்பாக தெரியும்னு சொல்கிற மாதிரி ஹிரதயத்தில் என்ன இருக்கோ அதுதான் வெளிப்படுறது நம்மக்கிட்டே இருக்கிற தோஷந்தான் வெளியில் வேறு ரூபத்தில் காணப்படுறது ஆஹா அசுபாமதி ஆஹா க்ரோத கோ கோபமோ கோபம் கோபமோ பொறாமையோ லோபமோ அசுபாமத்தியோ புருஷோத்தமே கிருத்த புண்ணிய பக்தானம் கிருத்த புண்ணம் நபந்தி அவர்களுக்கு வராது புருஷோத்தம்கிடத்தில் பக்தி பண்ணுகிறவர்கள் புருஷோத்தமன்ட்ட பக்தி பண்ணுறதுக்கே நிறைய புண்ணியம் பண்ணிருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணியிருக்கணும் கிருத்த புண்ணாம் பகவான் சொல்றார் இல்லையா சதுர்விதா பஜந்தே மாம் ஜன சுகிருநோர்ஜுன சுகிருநாஜந்தே புண்ணியம் பண்ணத்தான் பகவானே பூஜை பண்ண முடியும் நாம் துஷோ மூடா பிரபமாக மாயையா ஆசுரம் பாவமா துஷி மூடா மாம் நப்து ஆஹ புண்ணியா ஈஸ்வராக பண்ணுவார்கள் ஆஹ புருஷோத்தமே பத்தனுணியம் அதுக்கெல்லாம் ஆச்சாரியர் அர்த்தம் சொல்லலைங்க அங்கே என்ன சொல்கிறார் நக்ரோதா நலோபா நாசுபாமதி இது சக்கார அனுபந்த ரஹித்தேன அங்கெல்லாம் சக்காரம் இல்லை நச்சமா ஆச்சரியங்கிற இடத்துல மாத்திரம்தான் இருக்குது சா அங்கெல்லாம் வந்து சக்கார அனுபந்த ரஹித்தேனங்கிற சக்காரம் இல்லை நச்சக்ரோதா நச்சமாத்சரியம் நச்சலோபா நச்சாசுபாமதி அப்படின்லாம் போடலை அங்கெல்லாம் சக்காரம் இல்லை சக்கார அனுபந்த ரஹித்தேன நகாரேன சமஸ்தம் பதத்திரயம் அப்படி போட்டுக்கணுமா நிரோதா நலோபா நஷுபா மதி அது சமஸ்ததமாக எடுத்துக்கணும் பதத்திரயத்தை எடுத்துக்கணும் க்ரோதாதய நபந்தி க்ரோதாதயாக நபந்தி மாத்ஸரிய நபவதி இத்தியர்த்தா அப்படின்னு பிரிக்கிறார் சும்மா கொஞ்சம் சின்ன விளக்கம் மாத்சரியமும் கிடையாது பொறாமையே இருக்காதுன்னு ஏன்னா பொறாமை ரொம்ப அதிகம் எதை வேணாலும் விட்டுடுவோம் விட முடியாது எப்படி இருக்கானே நான் இந்த துவைத்த புத்தி இருக்கிறதுனால நான் சத்தியம் அவனும் சத்தியம் அவங்ககிட்ட இருக்கிற அவங்ககிட்ட இருக்கிற அறிவு படிப்பு அழகு எல்லாம் சத்தியம் எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் எங்கிட்ட இருக்கிறதும் சத்தியம் ஆனால் இது குறைவாக இருக்குது கூட இருக்குது அப்படிங்கிற என்ன புத்தி அவனும் சத்தியம் அவன் சத்தியம் பண்ண அந்த இண்டிவிஜுவாலிட்டி ரியல் அந்த ரியல் இன்டிவிஜுவாலிட்ட இருக்கிற குவாலிட்டிஸும் ரியல் நானும் ஒரு இன்டிவிஜுவாலிட்டி எங்கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸும் ரியல் ஆகையினால என்ன அவனை விட எனக்கு குறைச்சலாக இருக்குது என்னை விட அவனுக்கு கூடை இருக்குது ஆகையினால அவனை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அவனுக்கு என்ன பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது அவனுக்கு என்ன பார்த்தா அவனுக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு எனக்கு அவனை பார்த்தா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இது காரணம் என்னென்னா ரெண்டு இண்டிவிஜுவலும் சத்தியம்னு நினைக்கிறது தான் காரணம் அது மாத்திரமில்லை குணங்கள் எல்லாம் வந்து படிப்போ அழகோ எல்லாமே சேஞ்ச் ஆகக்கூடியது எல்லாம் விகாரம் எல்லாம் மாடிஃபை ஆகும் என்னோடதும் மாடிஃபை ஆகும் அப்படி இருக்கிற போது இந்த மாடிஃபை ஆகிறதுக்கு போய் இப்படி ரியாலிட்டி கொடுத்துண்டு எது மாடிஃபை ஆகிறதோ அது ரியல் கிடையாது அதுதான் பொதுவான நியாயம் எத் விகாரி தது அனித்தியம் அனித்தியமான விஷயத்தை குறித்து எதுக்கு பொறாமைப்படுறப்பா பொறாமைன்னா என்ன பொறுக்காத தன்மைன்னு அர்த்தம் பொறுத்துக்க முடியல ஐ காண்ட் அக்செப்ட் ஹிம் அப்படின்ப்பா நீ அக்செப்ட் பண்ணலைன்னா பகவான் சிருஷ்டி பண்ணிருக்கானே அவனை பகவான் அவனை அக்செப்ட் பண்ணிட்டுருக்கானேப்பா அப்படின்னா ஏன் பகவான் அக்செப்ட் பண்ணிட்டார் ஏன் அவர் சிருஷ்டி பண்ணார் அவர்கிட்ட போய் கேளு இல்லை இதுதான் வியாதி இதெல்லாம் மனோவியாதி அதனால் பகவான் அக்காமடேட் பண்ணியிருக்கார் அக்செப்ட் பண்ணிட்டுருக்கார் நீ அக்செப்ட் பண்ணலேங்கிறதுனால பகவான் அவனை விட்டுடுவார அதனால் புரிஞ்சுக்கணும் பகவான் ஏன் அவனை எல்லாம் பண்ணார் இவனை படைச்ச இவனை ஒன்றையும் படைச்சிக்காமல் இருந்திருக்கலாமே என்ன ஏன் படைத்தார்னு கேளே பார்ப்போன்னா இல்லை இல்லை என்னை படைத்ததுன்னு தப்பு இல்லை இவனை படைத்தது தான் ஏன் படைத்தார் தெரியல முட்டாளா யோசிக்கணும்ப்பா திங்க் பண்ணு எல்லாம் இல்லை வாழ்க்கையில் வந்து எதுவுமே எல்லாம் மாயம் இதெல்லாம் போய் ரியல் நினச்சின்னு இந்த லோபம் அந்த மாத்ஸரிய புத்தி தான் பலம் அழுக்காருன்னு பேர் குணி குணிஷு மத்சரின் தான் நல்லவனு கூட இன்னொரு நல்லவனை பிடிக்க மாட்டேங்கிறது ஆஹ குணீச்ச குணராகீச்ச விரல சரலோஜனஹா இவனும் குணவானாக இருந்து இன்னொருத்தனுடைய குணத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரேர்னு அர்த்தம் இவனுக்கு எப்போ சர்வத்திர தோஷதர்சனா இங்கெல்லாம் தோஷம் இருக்கு இங்கே சர்வத்திர குணதர்சனாக இருக்கக்கூடாது ஒன் அதுக்கு புண்ணியம் வேணுமே அனுகிரகம் வேணும் அஹ நக்ரோதோ நச்சமாத்சரியம் நலோபோ நாசுபாமதி பவந்தி பவந்திங்கிறது வர்பு கிருத புண்ணாம் புருஷ புருஷோத்தமே இதெல்லாம் வரும் இது பெரிய குணம் இல்லையா அந்த காரணத்தில் காமம் குரோதம் லோபமெல்லாம் போகிறது சாதாரணமாக என்ன பகவான் கீதையில் சொல்கிறார் நரகத்துக்கு வாசல் மூணுன்னுடர் த்ரிவிதம் நரக சேதம் துவாரம் நாசனம் ஆத்மன காமக்ரோதா லோபா தஸ் மாதேதயம் ஆ நரகத்துக்கு வாசல் மூணுப்பா காமம் பேராசை க்ரோதம் பெரிய கோபம் லோபம் எல்லாத்தையும் நானே வச்சுக்கணும் நான் அனுபவிக்கவும் மாட்டேன் இன்னொருத்தணையும் சேர்த்து சேர்த்து பூட்டி வச்சுட்டு தினம் திறந்து பார்த்துட்டு ஒரு சந்தோஷத்தோடு மூட்டிவிடுவேன் அப்படிலாம் இருக்கானே அடுத்தது அடுத்த ஸ்லோகம் தேவ் சந்திரோர் மகோததி வாசுதேவஸ்ய வீரியேண வி மௌசி வாசுதேவிய வீரியே விமக்குவியராச்சியம் இல்லை தௌந்திர அக்கா தி பூ மகோதிரி வாசுதேவீண வாசுதேவ மகாத்மன வாசுதேவீண விதிருத்தானி விதிருத்தானா எல்லாம் வாசுதேவனுடைய வலிமையினால்தான் இந்த பிரபஞ்சம் இருக்கிறதுன்னு அர்த்தம் ஸ்திதிக்கர் தா பரமேஸ்வர மகாவிஷ்ணு தௌ தௌஸ் ஸ்வம் சந்திர சந்தார் சந்திராச்சிரன் சூரியன் கூடிநாத்தே ப்ரே நூ்வினியாத்தம் இஷ்டம் மனிஷ அமும் மனிஷம் மீா வேதம் புருஷசூக் சொல்லுகிறது அஹ நம் ஹம் ஹம்னா ஆகாஷம் திசா ந டைரக்ஷன் பூஹு ந பூமி மகோததி ந சமுத்திரம் இவைகளெல்லாம் வாசுதேவனுடைய ஆற்றலால் இறைவனுடைய பேராற்றலால் அதுவும் மகாத்மாங்கிறார் மகாத்மானா விஸ்வரூபமாக இருக்கிறவர்னு அர்த்தம் வாசுதேவ் மகா வாசுதேவ் மகாத்மனா வாசுதேவஸ்ய வாசுதேவனாகிய மகாத்மா விஸ்வரூபஸ்வரூபியான மகாத்மாவாக மகாத்மாவினால் அவருடைய வீரியத்தினால் அவருடைய ஆற்றலால் விதிருதானி தாங்கிக் கொண்டிருக்கிறது எல்லாம் அண்டவெளியின் உண்டை புறக்கம் அளப்பெறும் தன்மை வளப்பெறும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி எல்லாம் அவர்தான் தாங்கின்றிருக்கார் அடுத்தது சசுர சசுராசுரகந்தர்வம் சயரா ஜேே வயராச்சரம் சசுராசுரோரே வரவேதம் கிருஷ்ணம் கிருஷ்ணஸ்ய வசே இதம் ஜகத்து வர்த்ததே கிருஷ்ணனுடைய வசத்தில் இந்த ஜெகத் இருக்கிறது அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது எதெல்லாம் சசுராசுர கந்தர்வம் சசுரஹான தேவர்கள் சுரஹான தேவர்கள் சாங்கிறது சேத்திருக்கர் ஸ்லோகத்துக்காக பூர்த்திக்காக ஆ சசுராசுர கந்தர்வம் அதாவது அசுரர்களோடு கூடின தேவர்கள் எங்கே சுரன் இருக்கானோ அசுரன் இருப்பான் வேதமே நிறைய சொல்கிறது தேவாசுராசங்காசன்னு ரெண்டையும் பிரிக்கவே முடியாது டேன்னா நைட் இருக்கத்தான் செய்யும் லாபம் நஷ்டம் சுகம் துக்கம் எல்லாம் பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் அனவாய்டபுள் அதனால தான் சிருஷ்டிக்கே மகிமே இல்லாட்டி எல்லாம் ஒன்றாவே இருந்துன்னா சிருஷ்டிக்கு என்ன மகிமே இருக்குது ஆக சசுராசுர கந்தர்வம் கந்தர்வர்கள் ச யா யக்ஷான்னா யக்ஷு உரக உரகன பாம்பு ராட்சசம் ராட்சசர்கள் யக்ஷர்கள் ராட்சசர்கள் இவர்களெல்லாம் இப்படிலாம் இருக்கக்கூடிய சச்சராச்சரம் சச்சராச்சரம் ஜகத் சசுராசுரவம் ஜகத்து சய்சோரகராட்சசம் ஜகத்து சச்சராச்சரம் ஜகத்து சர்வம் சர்வம் கிருஷ்ணச சர்வம் ஜத்து இதம் சர்வம் ஜத் இதம்னா இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுருக்கிறது அபரோக்ஷத்தையாக அஸ்மாபிகை அனுபூயமானம் இதம் ஜெகத் நம்மால் இப்போ அனுபவிச்சு கொண்டிருக்கிற இந்த ஜகத்து கிருஷ்ணச வசே வர்த்ததே இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறது சூரியன் வருவது எவராலே சந்திரன் வருவது எவராலே கடல்கள் கட்டுப்பாடு இருப்பது எதனாலே சத்ன வாஜுரா வாதிசத்தேனாதிச்சத்தை திவி சத்யம் வாஜ் பிரதிஷ்டே பிரதிஷித்தம் பரமம் வதந்தி வேதம் சொல்றதுனால எல்லாம் வசப்பற்றிருக்கு கட்டுப்பட்ருக்கு எல்லாம் சத்யத்துக்கு கட்டுப்பட்ருக்கு பீஷாஸ்மது வாத்த்பவத்தை பீஷோ தேதி எல்லாம் சூரியனாக இருக்கட்டும் எல்லாம் பகவானுக்கு கட்டுப்பட்டு இந்த லா அண்ட் ஆர்டருக்கு கட்டுப்பட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு கட்டுப்பட்டு எல்லாம் வேலை பண்ணுறது இதை பார்த்தாவது மனிதன் படிச்சுக்க வேண்டாமா அப்படின்னு அர்த்தம் அடுத்த ஸ்லோகம் இந்திரியாணி மனோபுத்தி சத்வம் தேஜோபலம் திருத்திகி வாசுதேவாத்மகாநியாஹு க்ற்றணி மனோ சேஜோலம் லுதி வாசுதேவா கேற்றம் க்ஷேற்ற அதாவது பாஹ்ய பிரபஞ்சம் மாத்திரம் ஈஸ்வரனுடைய கட்டுப்பாட்டில் இல்லைப்பா ஆந்தரப்பிரபஞ்சம் சூக்ஷ்ம பிரபஞ்சம் அதுவும் ஈஸ்வரனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது கேனேஷிதம் பதத்தி பிரேஷிதம் மனஹா எதனால் மனம் விஷயங்களை நோக்கி போகிறது ஆகையினால் இந்திரியாணி மனஹா புத்தி இந்திரியங்கள்னால் தெரியும் பஞ்ச ஞானேந்திரியாணி பஞ்ச கர்மேந்திரியாணி மனஹா சங்கல்பிகல்பாத்மக்கம் புத்தி நிச்சயாத்மிகா சத்வம் சத்வம்னு சொன்னால் சாதாரணமாக வஸ்துன்னு அர்த்தம் பொருள்னு அர்த்தம் சத்வாதி குணங்களையும் சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை சத்வம் தேஜகா தேஜகான்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே இருக்கிற குணம் அதாவது உற்சாகத்தோடு மேலோங்கி நம்ம செய்யணும் சொசைட்டிக்கு பண்ணணும் காரியம் பண்ணணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மனசில் இருக்கிற ஒரு உந்துதல் சமூக பிரஜை எல்லாம் தேஜகா நான் வீட்டுக்கு நல்லது பண்ணுவேன் நாட்டுக்கு நல்லது பண்ணுவேன் மக்களுக்கெல்லாம் நல்லதை தான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு உற்சாகம் அதுக்கு பேர் தேஜகா அப்புறம் பலம் அதுக்கு தகுந்த கெப்பாசிட்டி வேணுமே அந்த பலம் ஆள் பலம் பணபலம் மனோபலம் அந்த பிளான் பண்ணுறதுக்கு வழி அதுக்கு இறைவனுடைய அனுகிரகம் அனுகிரக பலம் எல்லாமே பலந்தான் திருத்திகி உறுதி எந்த காரணத்தை கொண்டும் எடுத்த காரியத்தை விடமாட்டேன் எத்தனை ஜென்மம் ஆனாலும் பரவாயில்லை அப்படிங்கிற உறுதி திருதிகி மோட்சத்தை அடைஞ்சே தீருவேன் அதுவும் உறுதி தான் திருதி அதெல்லாம் என்னதுன்னா க்ஷேத்ரம் க்ஷேத்திரம்னா சரீரம் அப்புறம் கஷேத்திரா இது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மா சைத்தன்யம் வாசுதேவிய ஆஹு வாஸ் வாசுதேவாத்மேவீன் போட்டுக்கணும் ஆஹுனா பெரியோர்கள் ஷாஸ்து ரிஷய ஆஹு அப்படின்னா வாசுதேவாத்மகேனம் எல்லாம் வாசதேவாத்மக்கூன்மேஜானவன் மாம் பிரபென் வாசுதேவமி சமஹாத்மா சுர்லப ஆகினால் எல்லாம் வாசுதேவாத்மகமயம் வாசுதேவனுடைய மயம் வாசுதேவஸ்வரூபம் எல்லாம் ஒண்ணுதாங்க எல்லாம் ஈஸ்வரந்தான் கடைசியில் அத்த சித்தாந்தம் ஆ வாசுதேவாத்மகவந ஆச்சவோமியுதமார்போ தர்மசிய பிரபுரச் இதுக்கு பின்னால் ஒரு அர்த்தம் சொல்ல போகிறார் இருந்தாலும் நாம் இந்த இடத்துல அர்த்தம் பண்ணிக்கலாம் சர்வாகமானாம் ஆச்சார பிரதமம் பரிகல்பத்தை ஆகமானாம்னா சர்வாணாம் சாஸ்திராணாம் வேதசாஸ்திராணாம் இத்திஹாசபுராணானாம் எல்லா சாஸ்திரங்கள்னு அர்த்தம் ஆகமானாம்னா இறைவனிடமிருந்து தோன்றிய ஆன இறைவன் கமனம் வந்தது கடவுளிடமிருந்து வந்த சாஸ்திரங்கள் ஆகமாக நிகமாக வேதாக சாஸ்திராணி இத்திஹாச புராணாணி எல்லாம் சர்வாகமான எல்லா ஆகமங்களுக்கும் முக்கியம் முதல்ல என்னதுன்னா ஆச்சாரம் பிரதமம் பரிகல் பிரதமம் ஆச்சாரம் பரிகல்பியது ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் சாஸ்திரத்தினுடைய நோக்கமே தர்மானுஷ்டானம் அப்படிங்கிறார் ஒழுக்கந்தான் முக்கியம் ஒழுக்கம்னா என்ன ஆச்சாரக்கோவைன்னே ஒன்று படிச்சுருக்கோம் ஆன் சொன்னாலே தர்மம் சரத்தின்னா நடக்கிறது ஆ தர்மப்படி நடக்கிறதுன்னு அர்த்தம் ராகத்வேஷம் இல்லாமல் எஸ் ஷாஸ்திர விதிமுத்சிருஜிய வர்த்தத்தை காமகாரத்த ந சசித்தி அவாப்னோதி ந சுகம் ந பராங்கம் தாஸ்திரே காரியவியவாஸோ கர்மகிசி யாஸ்திரவிசிய யஜன் ஸ்ரையன்விஷா நஷ்டத்து காஷ்ணிரஜஸ்தாவத்தினுடைய கடசீரெண்டுஷ்லோக்கம் பதினேழாவதே முதல்ஷ்லோக்கம் இல்லை நினச்சி பார்த்தா தெரியும் ஆக எவன் மனசு போனபடி போக்குல போகிறானோ அவனுக்கு வாழ்க்கையில் எங்கேயுமே சுகம் இல்லைன்னு விட்டார் ந த சித்தி அவாப்னோத்தி சுகம் ந பராம்கத்தி ஆகையினால சாஸ்திரம் சொல்கிறபடி தான் இருக்கணும்னார் இதில் இன்னொரு அழகான விஷயம் இருக்கு இதில் இன்னொரு அந்த மூணாவது நான் சொன்னேன்னே பதினேழாவது அத்தியாயம் முதல் ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கேட்குறான் சாஸ்திர விதியை படிக்காமையே விரத்த விவகாரத்துலேருந்தே தெரிஞ்சுண்டு யங்கராஜர் அது அழகாக போடுறார் பெரியவங்க பண்ணுறதை பார்த்து தெரிஞ்சுக்கிறான் ஆனால் ஸ்ரத்தையோடு பண்ணுறான் அவன் சத்வமாக ரஜஸா தமசான்னு கேட்குறான் அது பகவான் அழகா அதுக்கு சத்வ ஸ்ரத்தையை பற்றி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் அதை கொண்டு வரார் விரத்த விவகாரத்தினால தெரிஞ்சுக்கலாம் ஆனால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லணும்னா படிச்சுத்தானே ஆகணும் நான் வந்து எங்கள் தாத்தா பண்ணார் சொல்லி பண்ணலாம் ஏன் உங்கள் தாத்தா பண்ணார்னு கேட்டால் அதுக்கு சாஸ்திர பலம் வேணுமே சாஸ்திரஜான பலம் வேணுமே இதில் இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம கல்ச்சர்லேயே முதல்ல ஆச்சாரம் அப்புறம்தான் சாஸ்திர அத்தியனம் தர்மானுஷ்டானந்தான் முதல்ல கற்றுக் கொடுக்கப்படுறது ஏன்னா அப்பா அம்மா எல்லாருமே தர்மத்தை அனுஷ்டிக்கிறத பார்க்குறோம் நாம் அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கிறது என்னது வேதம் கிடைக்கிறதா எனக்கு ஆச்சாரம் கிடைக்கிறதான்னா எனக்கு ஆச்சாரம்தான் முதல்ல கிடைக்கிறது அப்படி இருக்கணும் அப்படி இல்லை சொசைட்டிங்கிறது வேறு விஷயம் காலையில் இருந்து அப்பா அம்மா எழுந்து குளிச்சு குளிச்சு அது எந்த ஜாதியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி சூரியனை கும்பிடுறாங்களோ சந்திரனை கும்பிடுறாங்களோ இல்லை பூமியை கும்பிடுறாங்களோ பசுமாட்டை கும்பிடுறாங்களோ அதெல்லாம் தான் ஆச்சாரம்னு பேர் கடவுளை கும்பிடுறது பொய்பேசாமல் இருக்கிறது மற்றவங்களை துன்புறுத்தாமல் இருக்கிறது இதெல்லாம் தானே சாமானிய தர்மமே இல்லைன்னா விசேஷ தர்மத்தை வச்சுன்னு என்ன பண்ணுறது ம் சாமானிய தர்மமே நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இந்த விசேஷ தர்மத்தை அனுஷ்டிக்கிறவன் சாமானிய தர்மத்தில் கோட்டை விட்டுருவான் அதனால தான் புத்தர் வந்து சொன்னார் விசேஷ தர்மத்தெல்லாம் தூக்கி இருங்க சாமானிய தர்மமே போரும்ட்டார் நீங்கள் எல்லாம் விசேஷ தர்மங்கிற பேரால சாமானிய தர்மத்தை மீறுகிறீர்கள் அதுதான் புத்தரோட பெரிய முக்கியமான வாதம் அஹிம்சை இல்லை பிரியம் இல்லை அன்பு இல்லை சரியான நல்ல பேச்சு இல்லை நீ வாஜபாய யாகம் பண்ணி என்ன பிரயோஜனம்னு கேட்டார் கரெக்டு தான் வாஜப்பை யாகம் பண்ணுறேங்கிறான் குடையை பிடிச்சிட்டு வெள்ளைக் கொடையை பிடிச்சின்னு எல்லாம் பண்ணுறேங்கிறான் பேசுறதை பார்த்தா பொய் அது எப்படி பலிக்கும் பலிக்கணுமே பொய் பேசுறது இன்னொருத்தர் அங்கே யாகசாலையிலே நிந்தனை பண்ணுறது அப்படிலாம் பார்த்தா இதெல்லாம் பார்த்து பார்க்குறவனுக்கு எப்படி இருக்கும் ஒரு காமன் சென்ஸ் வேல்யூஸ் கூட இல்லாமல் இவன் பெரிய ரிச்சுவல் பண்ணி வேணா நாசம் வேணும் உருப்பிடவா போகிறான் இவன் கேட்பானா மாட்டானா என்ன தப்பு சாமானிய தர்மங்கிறது அஸ்திவாரம் அது மேலே தான் விசேஷ தர்மம் உட்கார்ந்துருக்கு விசேஷ தர்மத்துக்கும் சாமானிய தர்மத்துக்கும் சில சம்பந்தங்கள் இருக்குது சாமானிய தர்மத்துக்கே சாஸ்திரம் வந்து அதிர்ஷ்டபலனை சொல்கிறது சாமானிய தர்மத்துக்கு லௌகிக பலன்கிறது செகண்டரி சத்தியம் வதன்னு எப்போ வேதம் சொல்லியாச்சோ அதுக்கு அதிர்ஷ்டபலன் இருக்குது அந்த அதிர்ஷ்டபலனை புரிஞ்சின்றால் தான் சாஸ்திரம் புரியும் அது புரியாது அதுக்கு அதிருஷ்டமானும் இது புரியறதுக்கே அதிருஷ்டமானும் ஆகா ஆச்சார பிரதமோ தர்ம ஆச்சார பிரபவோ தர்ம சர்வாகமானாம் ரொம்ப அழகான வரி இது பின்னாடி சொல்ல போகிறாரு பார்க்கலாம் சர்வாகமானாம் எல்லா சாஸ்திரங்களுக்கும் ஆச்சாரம்தான் ரொம்ப முக்கியம் ஆச்சாரம்னா சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் ஒழுக்கம் பண்பாடு பண்பு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஒழுக்கங்கிறதுல வந்து நல்ல குணங்கள்லாம் சேர்ந்து ஒழுக்கம்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நான் வந்து பெரியவங்க சொன்னபடி சாஸ்திரம் சொன்னபடி விருப்பு வெறுப்பு இல்லாமல் வாழ்கிறதுக்கு பேர் தான் ஆச்சாரம் எல்லாம் அடங்கும் அதாவது நான் குளிச்சா யாரையும் தொடக்கூடாது வேஷ்டியை மடித்த வேஷ்டியை உண புழிஞ்சு உணர்த்தினா அது மடியாக உணர்த்தணும் அதை வந்து இன்னொருத்தர் தொடக்கூடாது நான் கட்டிக்கணும் நம்பூரி ஆச்சாரமெல்லாம் எல்லாம் இருக்குது இங்கேயும் இருக்குது பழக்கத்துல எல்லாம் இருக்குது அதெல்லாம் ஆச்சாரத்தோட ஒரு அம்சங்கள் அதை கடை பிடிக்கிறேன்னு சொல்லி வாயை ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் ஏகநாத்தர் சொல்லுவார் ஏகநாத்தரோ பக்தன் அவர் வந்து துப்பிகிட்டே இருப்பான் ஒரு தண்ணி எடுத்துட்டு வரதே துப்புவான் துப்பினா அதை பற்றி வாயை திறக்கணும் இது ஜலம் எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது விசேஷ தர்மமாக சாமானிய தர்மமானான் தர்மம் ஆனால் அவன் துப்புறான் அவர் தண்ணி எடுத்துகிட்டு வரதே துப்புறான் அதுதானே துப்புறது தானே துப்புறது பண்ணுவான் அப்போ அவர் என்ன பண்ணுவார் அந்த பழையபடியும் போய் ஸ்நானத்தை பண்ணிட்டு பழையபடியும் ஜலத்தை எடுத்துட்டு போவார் அப்படியே துப்பிகிண்டே இருப்பான் நூற்று கணக்கு நூறு தடவை என்ன துப்புவான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் அவன் மனஸ் மாறுதாக கதையில் படிக்கிறான் இதுலேருந்து என்ன தெரியுறதுன்னா அவனை ஒரு வார்த்தை ஹிம்ச பண்றதில்லை இதுதான் பிரமாணம் அவர் விசேஷ தர்மத்தையும் அனுஷ்டிக்கிறார் சாமானிய தர்மத்தையும் அனுஷ்டிக்கிறார் இவங்களான் தான் நமக்கு பிரமாணம் துப்புரையேன்னு சொல்லிட்டு அவன் இதுதான் அங்கிருந்து தான் படிச்சுக்கணும் நாம் ஆகா சர்வாகமான ஆச்சாரா பிரதமம் பரிகல்பத்தை எல்லாம் குழந்தையிலிருந்தே பெரியவங்களாம் சொல்லிக் கொடுக்கணும் நமக்கு அதுதான் பழக்கம் அதனால அவனுக்கு வேற தெரியப்படாது ஒழுக்கத்தை தவிர உயர்ந்த குணத்தை தவிர அவனுக்கு ஒன்றும் வேறு ஒன்றும் தெரியக்கூடாது தெரியாமல் இருந்தால் நல்லது அதுக்கு தான் சொல்லுவாங்க அந்த தெருவுக்கு போகாதே அவனை பார்க்காதே இவன்கிட்ட பேசாதே அப்படிலாம் ஊரில் சொல்லுவாங்க ஏன் சொல்கிறாங்கன்னா நீ கெட்டு போயிடுவே அப்படிங்கிறது ஏன் அவனை பார்த்தா என்ன அவனை நம்மள மாதிரி மனுஷன்தானே அவனுக்கு என்ன மாதிரி தானே சகப்பல ரத்தம் ஓடுறது அதெல்லாம் ஓடுறது வாஸ்தவம் வாய் சரியில்லை அவன் குணம் சரியில்லை அவனுடைய பழக்க வழக்கங்கள்லாம் சரியில்லைன்னா அது இவனுக்கு தெரியாது சர்வாகமானாம் ஆச்சார பிரதமம் பரிகல்பத்தே ஆச்சாரம் முதல்ல சொல்லப்பட்டிருக்கு அதோட அடிப்படையில் தான் தர்மானுஷ்டானத்தோட சாஸ்திராத்தியனம் பண்ணால் தான் சாஸ்திர ஜான பலத்தோடு இருக்கும் தர்மானுஷ்டானம் இல்லாத சாஸ்திர ஜான பலம் பலமாகாது ஆகையினால தர்மானுஷ்டானம் ரொம்ப முக்கியம் ஆச்சாராக ஈஸ் ஈக்குவல் டு தர்மானுஷ்டானம் தர்மா தர்மத்தில் பல அம்சங்கள்லாம் இருக்குது நம்ம உடம்பை சுத்தமாக வச்சுக்கிறது இருக்குது மனசில் குணங்கள்லாம் இருக்குது எல்லாம் பேச்சில் எல்லாத்துலேயும் சேர்ந்துருக்கு காய்க ஆச்சாராக வாச்சிக்க ஆச்சாராக மானச ஆச்சாராக ஆச்சாரத்தை மூணுலேயும் சேர்க்கலாம் உடம்பில் இருக்க வேண்டிய ஆச்சாரம் பேச்சில் இருக்க வேண்டிய ஆச்சாரம் மனசில் இருக்க வேண்டிய ஆச்சாரம் ஆகவே ஆச்சாரப்பிரபவோ தர்ம பிரபவ தர்மனால் இந்த இடத்துல புண்ணியம்னு அர்த்தம் புண்ணியம்னா அதிருஷ்டம் கீதையில் பார்க்குறோம் இல்லையா யஜாத் பவதி பர்ஜன்யா யஜ்ஷப்க்கு அங்கே என்ன தெரியுமா அர்த்தம் அன்னாத் பவந்தி பூத்தான பர்ஜனியான்னசம்பவ யஜாத் பவதி பர்ஜன்யா யஜகர்மசமுவா யஜசத்துக்கு அங்கே அதிருஷ்டம்னு அர்த்தம் அபூர்வம்னு அர்த்தம் அன்னத்திலிருந்து சரீரம் உண்டாகிறது உணவிலிருந்து உடல்கள் தோன்றுகின்றன உணவு மழையிலிருந்து தோன்றுகிறது மழை நம்முடைய ஒழுக்கத்தினால் உண்டாகும் புண்ணியத்தினால் ஏற்படுகிறது எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள் அந்த யஜ்யசப்தத்துக்கு அபூர்வம் அதிருஷ்டம்னு பெறு இதில் மீமாசா சாஸ்திரத்தில் அபூர்வம்னு பேர் நான் ஒரு கர்மா பண்ணிட்டேன்னா சந்தியாவந்தனம் பண்ணிட்டேன்னா அது அபூர்வமாக மாறிடும் அபூர்வம்னா ஆச்சரியங்கிற அந்த அர்த்தத்தில் இல்லை அபூர்வம்னா அதிருஷ்டமாக மாறிவிடும் அது வேலை பண்ணும் அதுதான் இங்கே சொல்கிறார் ஆச்சாரப்பிரபவா அச்சு புண்ணியத்துக்கு தலையன் அப்படின்னா பாவத்தவர்த்தி போடல அன நம் என்ன பண்ணுவோம் கர்மலாத்து அடுத்த ஷ்லோக்கம் ரிஷயப்ப जंगमा ஜமாம்ேதம்னணோவம் जंगमा பித்தர தேத்தவங்கஜமம் ஜாராயணோவம் ரிஷய பிதர தேவா மகாபூத்தானி தாத்தவ ஜங்கம அஜங்கமம் சிதம் ஜகத் நாராயணோத் பவம் இதகத் நாராயணோத் பவம் அவ்வளோதான் ஏற்கனவே கிருஷ்ணஸ் இதம் ஜகத்து வசே வர்த்தே கிருஷ்ணஸ் வசே இதம் ஜகத் வர்த்ததேன்னார் கிருஷ்ணனுடைய வசத்தில் இந்த ஜகத்து இருக்குன்னார் இங்கே நாராயணங்கிட்ட இருந்து இருக்குன்னார் அது ஸ்திதி காரணம் இங்கே சிருஷ்டி காரணம் நாராயணங்கிட்டிருந்துதான் உண்டாச்சுப்பா நாராயண்பரோவியாதண்டம வியசம்பம் அண்டசியாந்தமேலோக்கா சப்தீபாச்சமேதினி இது விஷ்ணுபுராண ஸ்லோகம் ஆதிசங்கரர் பகவத்கீதையினுடைய முகஉரையில் இதை மேற்கோள் காட்டுறார் ஆக இங்கே என்ன சொல்கிறார் நாராயணோத் எச்ச கிஞ்சிஜ் ஜகத் சர்வம் திருஷ்யத்தே ஸ்ரூயத்தை அந்தர் பகிஷ் தத் சர்வம் வியாப்பநாராயணஸ்தா ஆஹ இதம் ஜகத்து எப்பேற்பட்ட ஜகத்துன்னா ரிஷிகள்லாம் இருக்கிற ஜகத்து பித்ருக்கள் தேவர்கள் பித்திருக்கள்லாம் பித்ருலோகத்தில் தேவர்கள் இருக்கிறார்கள் மகாபூதானி பஞ்ச மகாபூதங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாம் எல்லாம் வந்து பவழம் பாறை இது முத்து மணி எல்லாம் இருக்கே எல்லாம் பூமிக்குள்ளே எத்தனையோ தாத்துக்கள் இருக்குது பெட்ரோல் உள்பட தாத்தவஹா ஜங்கம ஜங்கமன்னா அசையறது அஜங்கம அப்படின்னா அசையாதது சராச்சரம்ங்கிறது தான் இன்னொரு பாஷையில் போடுறார் எல்லாம் நாராயணங்கிட்டருந்து வந்திருக்குன்னு அந்த பாவனையை வச்சுக்கோங்கோ எல்லாம் நாராயண பரம்பர தத்துவம் நாராயண பரஹா அப்படி சொல்லி நாராயணஹான் என்ன அர்த்தம் சுத்த மாயா சகிதம் பிரம்ம அப்படி புரிஞ்சுக்கணும் அடுத்த ஸ்லோகம் யோகோ ஜானம் ததா சாங்கியம் ம்மா வேதாஷாஸ்திராணி விஜானம் ஏ தற்சர்வம் ஜனார்தனாத் உலகத்தை படைச்சா போருமா இந்த உலகத்தில் எப்படி வாழணும் அப்படிங்கிற ஞானத்தை கொடுக்க வேண்டாமா பார்க்குறோம் ஒரு மேனுஃபேக்சர் பண்ணியாச்சு இந்த மைக்குன்னா இந்த மைக்கு ஒரு பெரிய புஸ்தகம் கொடுக்குறான் ஒரு காரு வாங்கி விட்டோம்னா காருக்கு அவ்வளோ பெரிய புஸ்தகம் அது உட்காந்து படிக்கிறதுக்கே முடியாது பொறுமையும் இருக்காது ஓட்டி ஓட்டி பார்த்துட்டு தான் தப்பெல்லாம் பண்ணி அப்புறம்தான் அதை பார்ப்பான் அது மாதிரி பகவான் சிருஷ்டி பண்ணுற போதே தான் சிருஷ்டி பண்ணியிருக்கார் சகயஜா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்சப் பிரஜாபதி அனேன பிரசவிஷத்வம் ஏஷபோஸ்விஷ்ட காமதுக்கு படைக்கிற இந்த உலகத்தில் எப்படி வாழ்க்கையை நடத்தணுங்கிற அறிவையும் சேர்த்தே படைத்தார் இறைவன் அப்படின்னு நாம் படிக்கிறோம் சாஸ்திரத்தில் ஆஹ் படைப்பை சொன்னது மாத்திரம் இல்லை இந்த படைப்பில் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கான வாழ்க்கை நெறிமுறைகளை நிறைமுறை நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் மதிநுட்பம் நூலொடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுளமுன்னிற்பவை சாஸ்திரத்தோட சேத்து தான் பகவான் சிருஷ்டி பண்ணியிருக்கார் அதனால் சாஸ்திரத்தை சொல்கிறார் யோகா யோகா சாஸ்திரம் ஞானம் அறிவு ஞானம் ஞான நூல்கள் ஞானசாஸ்திரம் ததா சாங்கியம் அது சாங்கியம்னா சங்யா சா சாங்கியசாஸ்திரம் வித்யா ஷில்பாதி கர்மச்ச எல்லா வித்யாதிகளும் போட்டார் யோக வித்யா சாங்கிய வித்யா அதை தவிர ஞான வித்யா ஷில்பாதி ஷில்பம்னா ஷில்பசாஸ்திரம் முதலானி முதலான கர்மச்ச அதுக்கான அதில் சொல்லப்பட்டிருக்கிற கர்மாக்கள் வேதாஷாஸ்திராணி விஜானம் வேதாஸ்திரங்கள் அப்புறம் என்னது விஜானம் அதனுடைய தெளிந்த அறிவு எல்லாமே ஏதம் ஜனார்தனாத் ஏதத் சர்வம் நம்ம சப்ளை பண்ணிக்கணும் உத்வம் நாராயணாத் உத் சர்வீஷாஸ்திராணி நாராயணாத உத் நாராயணா திருத்ரோ ஜாஜதே நாராயணா பிரம்மா ஜாயத்தே அப்படி இருக்குது இப்போ தான் பார்த்தோம் பிரம்ம வைவர்த்த புராணம்னு ஒரு புராணம் இருக்குது அந்த புராணத்தில் தான் அந்த ராதாகிருஷ்ணனே இருக்குது ராதாகிருஷ்ணனுங்கிற சொல்கிறாங்களே பாகவத்தில் கூட அவ்வளோ சரியாக இல்லை ராதாகிருஷ்ணனை பற்றி கோலோக பிருந்தாவனும் எல்லாத்துக்கும் பிரமாணம் பிரம்ம வைவர்த்த புராணம் அந்த பிரம்ம வைவர்த்த புராணத்தில் என்ன ஜாயின் பண்ணாங்களோ தெரியாது நமக்கு அதுலேருந்து தான் விஷ்ணு வந்தாருங்கிறது இருக்குது நாங்கள் நினச்சுட்டு இருந்தோம் ரொம்ப நாளாக இந்த இஸ்கான் பீப்புளெலாம் சொன்னால் இதிலேருந்து ஆனால் அந்த புராணத்தை கோட் பண்ணாங்களா தெரியாது ஆனால் பிரம்ம வைவர்த்த புராணத்தில் அது இருக்குது கிருஷ்ணன் தான் மெயின் தான் எல்லாம் வந்தது சாதாரணமாக விநாயக புராணத்தில் விநாயகிட்டு இருந்தால் சிவனே வந்தாருப்பான் அது மாதிரி நமக்கு எல்லாம் கன்ஃப்யூஷன் வரும் நிறைய இருந்த கன்ஃப்யூஷன் வந்தால் தான் அப்புறம் பாயசம் கிடைக்கும் முதல்ல சாம்பார் அப்புறம் ரசம் அப்புறம் பாயசம் அப்புறம் ஜீர்ணம் பண்ணுறதுக்காக மோர் அப்புறம் எல்லாம் தொடச்சா இல்லை ஒன்றும் இல்லை வேதாந்த போஜனம்னு ஒரு சுவாமி கிளாஸ் எடுப்பார் வேதாந்த போஜனம்னு சொல்லி ஒரு கிளாஸ் ஒரு சுவாமிஜி எடுப்பார் அதெல்லாம் அந்த வெஜிடபிளை வச்சுன்னு இதெல்லாம் வச்சின்னு அதிலே ஃபிலாசபி எல்லாம் சொல்லுவார் जी, स्वामी योगो तथा போய்டர் இல்லை பாஸ்வரானந்தோனம் தாசியம் விதையம்மேதாஸ் जनार्दनात एको ஜனர் ஏகோ விஷ்ணுமூத்தம் பூத்தனை கஷா ஷர்மூத்தூத்தியனைமா இந்த ஸ்லோகத்துக்கும் அவர் இது பண்ணலை பாஷ்யம் அப்புறம் இருக்குது படிச்சுடுவோம் அது தௌ தௌசந்திராக்கா இத்தின ஸ்துத்திய வாசுதேவ மாஹாத்மியகன உலானம் பிராப்வச்சனம் யார்த்தக்கம் इत्यनेन நசையத்த சர்வா அக்காரவார இதோட அர்த்தத்தை அடுத்த வகுப்பில் சொல்கிறேன் இந்தளவில் பூர்த்தி பண்ணுறேன் சகசிர நமோஸ்வனந்தய சகசிரமூர்த்தயே சகசிரபாதாட்சிசிரோருபாஹவே சகசிரநா புருஷாய சகசிரகோட்டியுகாரிணே நம கோவிந்தநீராஜிக்கு